प्रपन्न कृष्णाय प्रोच्यते பிரபி भगवान श्री कृष्णर இப்போ ஞானம்னா என்ன கர்மான்னா என்ன கர்த்தான்னா என்னங்கிறத கொஞ்சம் சொல்ல போகிறார் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அந்த அடிப்படையில் சொல்ல போகிறார் ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச குணபேதா த்ரிவிதா ஏவ ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணத்தின் பேதத்தினால் சத்வரஜ்தமோ குணங்களின் பேதத்தினால் வேற்றுமையினால் த்ரிதா ஏவபவதி மூன்று விதமாகத்தான் ஆகிறது ஞானத்தில் சாத்விக ஜானம் ராஜசானம் தாமச ஜானம் கர்மத்திலேயும் சாத்விகம் கர்ம ராஜசம் கர்ம தாமசம் கர்ம கர்த்தாவிலேயும் சாத்விக கர்த்தா ராஜச கர்த்தா தாமசகர்த்தா அப்படின்னு மூன்றாக இருக்கின்றன நிச்சயமாக இருக்கின்றன அப்படிங்கிறார் இது எங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறதுனா குணசங்கியானே புரோட்சியத்தே குணசங்கியானேங்கிறது குணங்களை பற்றி அழகா விரிவாக எடுத்து பேசக்கூடிய சாஸ்திரமாகிய சாங்கிய சாஸ்திரத்தில் புரோட்சியத்தே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தான்யப்பி அவைகளையும் கூட எதாவது ஸ்ருணும் அவைகளையும் நான் இப்பொழுது உபதேசிக்கிறேன் எதாவது உபதேசம் கரோமி அதில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே நான் சொல்கிறேன் யா நியாயம் யாசாஸ்திரம் உனக்கு புரிகிற பாஷையில் நான் எடுத்து சொல்கிறேன் ஷுணோ அதை கவனமாக நீ கேட்கணும் கேட்டு மனசில் உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஜானம் கர்மச்ச கத்தாச்ச திரிதைவணேதோச்சியானவணுதானிய